தலைப்பு 95 ஐந்து சுத்தசன்மார்க்க கொள்கை சர்வ சித்தியை உடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தபசு செய்து சிருஷ்டியாதி பஞ்சகிருத்தியங்களையும் பெற்று கொண்ட மூர்த்திகளாகியவர் ஒரு தொழில் உடைய பிரமாவும் இரண்டு சித்தியுடைய விஷ்ணுவும் மூன்று சித்தியுடைய ருத்திரனும் இதுபோன்ற மற்றையர்களும் மேற்குறித்த மூவரால் ஏற்படுத்திய தத்துவசித்து கற்பனைகளாகிய சமய மத மார்க்களை அனுஷ்டித்து அவர்களையே கர்த்தாக்களாக வணங்கி வழிபாடு செய்து வருகின்ற இதுவரையிலும் உள்ள அணுக்கள் மேற்குறித்தவர்களது பதப்பிராப்தியை மேற்படி அணுக்கள் லேசம் பெற்று கொண்டார்கள் அதலால் இவர்களை அசைப்பித்து அனுக்கிரகிக்கும் சர்வசித்தியுடைய தனித்தலைமை கடவுளின் சித்தியின் லேசங்கள் இவர்களுக்கு உள அதலால் இவர்கள் அந்த சர்வசித்தியுடைய கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே சமய தேவர்களை வழிபாடு செய்வது அவசியமல்ல மேற்குறித்தவர்கள் அர்ப்பசித்தியை பெற்று அதில் மகிழ்ந்து அகங்கரித்து மேல் படிகள் ஏற வேண்டியவைகளை ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைபட்டு நிற்றல் போல் இங்கு மற்றவைகளை உண்ணி அவலமடைந்து நில்லாமல் சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்று அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டுவது சன்மார்க்க கொள்கை மேலும் தனித்தலைவன் லட்சியம் தவிர அனித்திய சடதுக்காதிகளை பொருட்படுத்தி உபாசனாதி மார்க்கமாய் வழிபடுவது கொள்கையல்ல உபாசனை முதலியவற்றால் வழிபடுதலும் மேற்குறித்த தலைவனை குறித்ததே தவிர வேறில்லை இதற்கு பிரமாணம் சன்மார்க்க சங்கத்தியர் சிற்றடியேன் என்னும் திரு அருட்பாசுர திரு உள்ள கிடையானும் அரங்குளவு என்னும் அருட்பாசுர உள்ள கிடையானும் பெரும்பதி தெரிவித்தார் இதன்றி திருக்கதவம் திருக்காப்பிடுவதற்கு முன்தின இரவில் இதுகாரும் என்னோடு நீங்கள் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை யாதெனில் இங்கிருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள் எல்லா பற்றுக்களுக்கும் காரணமான ஆச்சார வகைகளை விட்டு தலைவனையே தொழுவீர்கள் என்ற திருவார்த்தை அதனால் தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை சிறு குறிப்பு சன்மார்க்க கொள்கை சர்வ சித்தியை உடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை வேண்டி தபசு செய்து சிறுட்டிக்கும் சித்தியை பெற்று கொண்டவன் பிரமன் சிருட்டி திதி ஆகிய சித்தியை பெற்று விஷ்ணு சிருட்டி திதி சங்காரம் ஆகிய சித்தியை பெற்று கொண்டவன் ருத்திரன் இவர்கள் ஏற்படுத்திய சமய மார்க்கங்களை அனுட்டிக்கின்றவர்கள் இவர்களை அந்தந்த சமயங்களுக்கு தெய்வங்களாக வணங்கி வழிபாடு செய்து வந்தார்கள் இம்மூர்த்திகளுடைய சித்திகள் சர்வ சித்தியை உடைய கடவுள் சித்தியின் இலேசங்கள் அதில் கூட அல்ல ஆகையால் இவர்கள் அந்த சர்வ சித்தியை உடைய கடவுளுக்கு ஒப்பாகார்கள் கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள் ஆகையால் சமய தெய்வங்களை வழிபாடு செய்து அந்த சமய தெய்வங்களிடம் பெற்று கொண்ட அற்ப சித்தியில் அவர்கள் மயங்கி மகிழ்ந்து அகங்கரித்து மேலேற வேண்டிய படிகளெல்லாம் ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைபட்டு நிற்றல் போல் நில்லாமல் சர்வ சித்தியையுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டுமென்றும் கொள்ள வேண்டுவது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை இதை ஆண்டவர் தெரிவித்தார்